الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله ارسل الله اليك فتم بشيرا ونذيرا وداعيئا الى الله باذنه وسراجا منيرا وعلى اله واصحابه واتباعه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بنية إنها إن تكبت قال حبت من خردل فتكم في سخرة أو في السماوات أو في الأرض يكتبها الله إن الله لفيف الحبيب صدق الله العليم எல்லாம் புகழ்ந்து எங்களுக்கெல்லாம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பதாரர்கள் இன்னும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அர்மே சஹாபாகு அன்பும் இன்னும் மூமி நாள் முஸ்லிமான அனைத்து மக்கள் மீதும் சொல்லியன் பின்பு அல்லாவுடைய புனித கடமை ஜிமாவுக்காக வைத்து வந்திருக்கக்கூடிய அல்லாவுடைய அடியார்களே சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹுசால எங்களுடைய வாழ்க்கையில் நல்லவைகளை எடுக்கும் தவறான தீங்கான விஜயங்களை ஒதுங்கி விளங்கி வாழும்படியும் எங்களுக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறான் எனவே நான் உங்களுக்கு தக்குவாவை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் நான் வ வசிய செய்து கொண்டிருந்தேன் அன்பான சகோதரர்களே பெரியவர்களே புனித ஜிம்மாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை இதில் செய்யக்கூடிய சில அமல்கள் இருந்து கொண்டிருக்கிறது ஏனைய நாட்களை விட ஜும்மாவுடைய நாளையில் செய்யக்கூடிய சில அமல்களை ரசூசல்லாஹு வலையுஸ்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் சூரத்து இது ஓதுவதூசல்லாஹு வலையுஸ்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லியும் இருக்கிறார்கள் அந்த சூராவுடைய அதனுடைய என்ன சிறப்பு அதையும் அலை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அதிகமான சஹாபாக உதாரணமா அப்துல்லாஹிபின் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு வெள்ளிக்கிழம சூரத்துல் கஹூர் அது ஓதுவதை வளமா வளமையாக்கி வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பிள்ளை லோதரத்தை கண்காணித்து வந்திருக்கிறார்கள் அமல் எங்களுடைய எங்கள்கிட்டையும் எங்களுடைய பிள்ளைகளையும் ஒரு அமலை உருவாக்குவோம் அதை நாங்கள் செய்ய செய்யும்படி தூண்டவும் வேணும் அதோடு அதை கண்காணிக்கவும் வேணும் பிள்ளைகளுக்கு தொழுபடி சொல்லவும் வேணும் சரியான உரிய நேரத்தில் அவங்க சொலுறாங்களா கண்காணிக்கும் அப்பதான் அந்த அவள் அவங்கள அவங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறது சிலவங்க போடுவாங்க இதை செய்யுங்க இப்படி செய்யுங்க ஆனா இப்படி செஞ்சு பிடிப்பாங்கிற பழக்கம் இல்லை கண்காணி ஒரு பின்னால் கண்காணிப்பு கூட போட்டால் அது ஸ்கூல் மாணவர்களாயிருக்கலாம் மதர்த்தா மாணவர்களாய் இருக்கலாம் எங்களை சொந்த பிள்ளைகளாயிருக்கலாம் நாங்கள் சொன்னதுக்கு பின்னால் அதை கண்காணிக்கும் இது அந்த அமல் அந்த செயல் அவங்களோட வாழ்க்கையில் உருவாக்கிட்டு நிரந்தரமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அதனால் அப்துல்லாஹின் மசூத் ரதி அல்லாஹு அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு வெள்ளிக்கைரத்து சொல்லும் இருக்கிறார்கள் அதை கண்காணிச்சும் இருக்கிறார்கள் அவங்க மாத்திரம் அது மாத்திரம் உளமாக்கள் அவர்கள் தங்களுடைய பிள்ளைங்களை கண்காணிச்சு இப்ப சகோதரிலே சூரத்து இது பதினாறாவது ஜுசு குரானுடைய பின்பக்கமாக பதினாறாவது ஜூசூல சூரத்து பனி இஸ்ராயில் பதினஞ்சாவது பின்னால சூரத்துல் கே வலையுள்ள அவர்கள் ஏன் வெள்ளிக்கிழம நாளையில் குறிப்பாக இந்த சூறாவது சொல்லிருக்கிறார்கள் குரான் இவ்வளவு சூறாக்கள் இருக்குது சூரத்தில் பங்களால இருந்து சூரத்து நாசு வரையில் சூறாக்கள் சின்ன சூறா பெரிய சூறாக்கள் இருக்குது இந்த சூரத்துள் வலியுறுத்தினார்கள் ஏ முக்கியத்துவப்படுத்தினார்கள் அதிகமா ஓதுறவங்க நிறைய இருக்கிறாங்க பழக்கம் வெள்ளிக்கிழமை நாளை அதோடைய சூறத்துள் கவுனால எல்லா சூறாக்கும் மத்தியில இந்த சூறாவ வா வெள்ளிமனால் தகு பழக்கம் இல்லாதவர்கள் வழக்கம் இல்லாதவர்கள் இதுக்கு நேரம் ஒதுக்கி அந்த சூராவுக்கு நேரம் கொடுக்கும் அதனால் அன்பான ஏ முக்கியத்துவம் கொடுத்தாங்க என்றால் அந்த சூறாவ நாங்க பாக செல்ல விளங்கு அதில் அவர்கள் சில சிறப்புகளை சொல்லிருக்கிறார்கள் ஒன்று வரைந்து சூரத்து கவுக்குடைய ஆரம்ப பத்து ஆயத்தை யாரு பாடமாக்குவாங்களோ அவங்கள அல்லாஹூ தஜாலுடைய தஜ்ஜாலுடைய பிச்சு நாளை பாதுகாக்கிறோம் என்னதுல வெளியாக கூடிய மனிதன் சூரத்தில் வர இருக்கிறார் ஒரு காலத்தில் கியாமத்தினால் நெருங்கும் பொழுது அவருடைய வருகுண்டா அது அவருடைய நோக்கம் மக்களை வழி கெடுக்கிறது இதே போல என்னமோ அர்த்தம் எால் ஒவ்வொரு மனித நரகத்துக்கு எடுத்துக்கொண்டு போறோம் மேல வச்சாத்தி அப்ப ரசுல்லா சொன்னாங்க யாரு சூரத்தில் காப்புடைய இந்த ஆயத்துகளை யாரு பாடமாக்குவாங்களோ அல்லது என்ன என வருது யார் பண்ணேலும் தச் பித்னா எவ்வளவு காலம் இருக்குது இப்ப சூறா கவுப்பது என்ன புறோசனம் அதுக்கு உலமாக்கல் என்ன எழுதுறாங்க யாரு வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பழக்கம் இருக்குமோ அவரை துனியாதாரியுடைய தீங்க அளித்தார் குறிக்கோளாக வச்சு வாழக்கூடியவங்க இவர்களுடைய எப்பொழுது மட்டகாசம் இவங்களுடைய பொறாம இவர்களுடைய தீன்தாருடைய விஷயத்தில் இருக்கும் யாபூப் அலை இஸ்லாம் அவர்களுடைய ஏனைய குழந்தைகள் அவருடைய ஒரு குழந்தைய கொள்ள பார்த்தான் யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் அதனால உலகத்தை குறிக்கோளாக வச்சு வாழக்கூடியவர்கள் அவர்களுடைய நோக்கம் தீன்தாரிகளை கஷ்டப்படுத்துவது அதனால யாரிடத்துல சூரத்துக்காக போதி வரக்கூடிய பழக்கம் இருக்குமோ அவங்களுக்கு துணியாத ஒரு பாதுகாப்பு வச்சு என்ன அசர் இல்ல சகாபாக்களுடைய என்னமோ ஒரு வார்த்தையில சொல்லப்பட்ட இது யாரு இந்த கலவை சூழத்தில் போதினாரோ அடுத்த கலமை வரையில அவருக்கு எந்த விஷஜெந்துகள் எந்த ஒரு படைப்பினங்களுடைய தீங்கு உண்டாகாது எந்த ஒரு விஷஜந்து அல்லாவுடைய படைப்பினங்கள் மக்களுக்காக இவைகளுடைய யாருடைய தீங்கும் அவருக்கு வந்து சேராது அந்த அளவுக்கு சுரத்தில் காய பதா இருக்கு பழக்கம் இல்லாதவங்க இதை நாங்கள் எங்களை வாழ்க்கையில கொண்டு வரது உண்மையை செய்வோம் விஷயம் அந்த சூரத்தில் கஹப் வெள்ளிக்கிழமனால் ஓதி வரும்படி இவர்கள் வட்புறுத்தாமல் வட்புறுத்தி இருக்கிறார்கள் ஏன் காரணம் சூரத்தில் அல்லாஹால முக்கியமா நாலு சம்பவத்தை சொல்ற சூரத்தில் கஹஃப்ல ஓதினவர்களை தெரியும் அதுல அல்லாஹு ஒரே சூறால நாலு சொல்ற கொண்டு வந்தே அசாபுல் கஹூப் குகை வாசியல் அது தனிமான சம்பவம் அது மனிதர்களுடைய சம்பவம் ஒரு காபிர் ஒரு மூமின் சம்பவம் மூணாவது மூசா அலி இஸ்லாம் ஹைதர் அலை இஸ்லாமுடைய ஒரு பயணம் ஒரு சம்பவம் மூசா அலி இஸ்லாம் அவர்களும் ஹைதர் அலி இஸ்லாம் அவர்களும் சேந்து ஒரு பிரயாணம் செஞ்சாங்க இல்லாத சில புத்தி மாதிரியால் அங்க காட்டிக் கொடுக்கப்பட்ட நாலாவது சிக்கந்தர் துல்கர்ணை அலி இஸ்லாம் இவன் நாலு சம்பவங்கள் கொண்டு வந்த குகை வாசல் இவங்க ஏழு பேர் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய நினைச்சிருந்தாங்க எங்கட ரப்ப ஒரு ரப்பதான் நாங்க வேற யாருக்கும் சிரக்கு வைக்கிறது இல்லை அப்ப மன்னர் அந்த நேரத்தில் அரசர் மக்களை சிறுக்கு வைக்கும்படி வற்புறுத்தின நேரத்தில் இவங்க ஏழு பேரும் ஒன்று பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குகையில போய் ஒதுங்கிட்டான் ஒதுங்கின மாத்திரமல்ல அல்லாஹு தாலா சொல்றான் நாங்க அவங்களுக்கு தூக்கத்தை போட்டோம் அவங்களை நாங்க அப்படியே தூங்க வச்சுட்டோம் குகை எவ்வளவு காலம் தூங்கினாங்க அல்லாஹு தாலா சொல்றான் இலீஸ் கலரப்படி பார்த்தால் முன்னூறு வருஷம் தூங்கின இந்த கணப்படிக்கு அந்த ஏழு வாலிபரும் அந்த புகையில முன்னூறு வருஷம் தூங்கினான் அரபு கணவடி பாத செங்க கொஞ்சம் கூட ஒன்பது வருஷம் கூட வருஷம் என்ன சொல்றா சாப்பாடு இல்லாமல் குடிப்பில்லாமல் அவங்க அல்லாஹுதால முன்னூறு வருஷம் முன்னூத்தி ஒன்பது வருஷம் தூங்க வச்சா அதுக்கப்புறம் அல்ல ஏற்பாட்டினா அவள் ஏற்பாடு இப்ப இவங்க பேசிகொள்றாங்க அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு தூங்கினோம் இதுக்குள்ள ஒரு நாள் முந்நூறு வருஷத்தை ஒரு நாள் சொல்றாரு காரணம் என்னன்னு அவங்க சொல்றாங்க நாங்க இந்த குகைக்குள்ள நுழைஞ்சது காலையில இப்ப மாலையில எலும்பி இருக்கிறோம் அதனால ஒரு நாள் அதில் இடமக்கார சொன்னாரு நாளில சில மணித்தியால மணித்தியால விலனதான் நான் குகைக்குள்ள வந்தோம் இப்ப மாலையில எழுப்பி இருக்கிறோம் சில மணித்தியாளன் ஆனால் அல்லாஹு சொல்ல முடிவெடுக்கிற இவங்க ஒரு நாளும் ஒரு நாளுடைய சில மணித்தியாலுமல்ல இவங்க முன்னூறு முன்னூத்தி தொம்பது வருஷம் அப்ப அல்லாஹுல குருத்துபால இப்படி ஆறு இடத்த காட்டீங்க ஆனா அல்லாவோ ரசூலோ சொல்லல ஈத்தா இடம் அப்படி என்று சொல்ல மறைச்சுதான் அடுத்து இவங்கள என்ன பேர் ஏழு பேருட்டு எங்களுக்கு எப்படி ஒரு மனுஷனை தூங்க வைத்து சாப்பாடு குடிப்பில்லாமல் எழுப்பாட்டே இதே மாதிரி ஒரு மனுஷன் மௌத்தான பொறவு அந்த மனுஷன் எழுப்பாட்டு எழுப்பாட்டு இவங்க இவ்வளவு காலம் தூங்கி எழுப்பி ஒன்று கருத்து வேறுபாடு எத்தனை நாள் தூங்கினோம் எங்கள்கிட்ட போங்க பஜார் ஒரு ஆளு சொன்னார் இந்த சல்லி எடுத்து பஜாரு அந்த ஆளு சொன்னார் மெதுவா போங்க யாருன்னு காட்டிக்கொள்ளப்படாது சில பேர் கண்டு பேருமே புடிப்பட்ட காலம் புதிய ஒரு ஆட்சி வந்து இவங்களுக்கு தெரிய இவங்களுக்கு தெரிய எவ்வளவு காலம் தூங்கினது எல்ல என்ன சுத்தடைய சாப்பாடு அது அது யாவார்த்தை செய்யக்கூடிய சாப்பாடு அங்க பேணுதல் இருக்கேலும் இருக்காம இருக்கேலும் ஆனால் ஈமானுக்காக வந்தவங்க சென்னா எங்களுக்கு நல்ல சாப்பாடு வேணும் அதனால ஈமான் ஈமான் தேடுதல் சுத்த சாப்பாடை பண்ணுவாங்க சுத்த ஹலால் பரிசுத்தமான சாப்பாடை பண்ணுவாங்க இவங்க முன்னூறு வருஷம் எலும்பி செல்றாங்க நீங்க போங்க பெய்து இந்த சல்லி எடுத்துட்டு போங்க இந்த சல்லி எடுத்து போங்க சாப்பாடு எடுத்துடுவான் அதுவும் நல்ல சாப்பாடு தான் தேடுவார் தேவை எங்களுக்கு இஸ்லாமிய நடவடிக்கை இல்ல இஸ்லாமிய பழக்க வழக்கம் இல்ல என்ன சாப்பாடு அது ஹராமாயிருக்கேரும் சந்தேகமாயிருக்கேனும் சுத்தமாயிருக்கேனும் அசுத்தமாயிருக்கேனும் இது வந்து செல்லுவான் சுத்த ஹலால பண்ணுவான் ஈமான் தாரிக்கு சுத்த ஹலால் தான் ஜம்மிக்கும் ஈமான் இல்லாதவங்களுக்கு எல்லா ஜாதி சாப்பாடு ஜம்மி ஜா ஜம் அதனால் இது முக்கியமான ஒரு சம்பவம் அல்லாஹு காப்புல செல்லக்கூடிய ஒன்றுதான் அல்லாஹு அந்த சூரத்தில் காப்புல அந்த ரெண்டு பேர் யார் என்ன சம்பவம் அதை சொல்ற அல்லகும் மக்கள நபி அவர்களே உங்களோட உம்மத்துக்கு உங்களோட இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லது கியாமத்தினால் வரக்கூடிய இந்த ரெண்டு பேர் எந்த காலத்துடையவர்கள் ரசூல் சொல்லல மறைமு வச்சு ஏன் இந்த இடத்துல அல்லாவுக்கு சம்பவம் சொல்ற நோக்கம் இல்லை அஸ்ஹாபுல் கவு அது இந்த இடத்துலதான் என்ற நோக்கம் இல்லாவும் ஏண்ட வல்லமையை பாருங்க எங்களை மாதிரி ஹிஸ்டரி சொல்றது அது அங்க நடந்த இங்க நடந்த இத்தினி இத்தனை மணிக்கு அது எங்கட அது எங்கட சம்பவத்தால மக்கள் மக்கள் வந்து எங்களை கொஞ்சம் பெருசாக தான் அப்படி சம்பவத்தை நாங்க எடுத்துன்னு குர்வான்ல எத்தினவங்கள் செல்லக்கூடிய உதாரணம் குர்வான்ல ஹதீஸ்ல அது ஆக சின்ன பிள்ளை கண்டான் அல்லது ஒரு படிக்கல்ல ஒரு பாபர மனுஷன் அவனுக்கு இந்த சம்பவம் அதனால் உதாரண காலம் ரெண்டு பேர் சொல்லப்படி மக்காவுடைய முன்னாள் இந்த ரெண்டு பேர் வாழ்ந்தான் அல்லது ஈசா அலை இஸ்லாமுடைய காலம் அல்லது பல அருத்தங்களை அவனோட அந்த கூட்டாளிமான் என்ன கூட்டாளி ஒன்று வந்து ஏதோ கூட்டாளி என்று வரும் பொழுது அல்லாஹு சொல்றான் குரான் கூட்டாளி விரோதி தவிர தக்குவா முன்னால வச்சு யாரோட பலன் இவங்க கூட நாளைக்கு மஸ்டர் மைதானக்கு உதவி செஞ்சு கொள்வா அடுத்த கூட்டாளிமார் அவருடைய போக்க நீங்க அவர் எப்படிப்பட்ட போக்குள்ள மனுஷன் அவங்க இருக்குது அடுத்து அவரோட பேசி பாருங்க ஒரு மாசம் அவரை பார்த்தது நீங்க கை போடும் அதோட ஒரு கவிய படிப்பாங்க அந்த கவி வந்து அப்துல்லா உமருடைய நீங்க கூட்டாளி பிடிக்கிறண்டா மெதுவா மெதுவா போங்க அதோட சொல்றாங்க மெதுவா மெதுவா போச்சு கொள்ளுங்க ஒரு நாள் அதனால் சகோதரிலே இதுல அல்லாஹூண்டு பேர் ஓதினவர்களுக்கு விளங்கும் அதனால ஓத செல்ல அதனுடைய விஷயம் விளங்கி ஓதத்துக்கு முயற்சி ஓத தெரியாதவங்க அந்த சூறாவட்டி ஒவ்வொரு தாளாங்க பார்த்தாலும் நன்மைதான் என்ன தோட்டம் முந்திரிய பழம் அந்த கிரேஸ் தோட்டத்தை சூழ்நீக்கு அவருக்கு விவசாயத்தை கொடுத்தல்லாம் ஒரு வகையில ஈச்சபலமரம் மேலால திராட்சை அடியில் பயிர் அது நல்லா இருக்கலாம் கோதுமையா இருக்கலாம் இருக்கலாம் அந்த காலத்து வருமானம் தானே இந்த மாங்க தோட்டம் வருமானம் கீழ்த்தல் ஜன்னத்தை அந்த ரெண்டு தோட்டத்திலே நாங்க நாங்க அவங்களுக்கு வருமானத்தை குடுத்துக்கொண்டே இருந்தோம் இங்கே வருமானம் அவங்களைச்சுடைய வருமானம் அடுத்தது தொடர்ல வருது நாங்க அந்த ரெண்டு தோட்டத்தின் நடுவுல ஆற கொடுத்த ஆறோடு அவங்களை தண்ணிக்கு எந்த விதமான பஞ்சமும் இல்லை தண்ணி வேண்டிய மாதிரி பயிர் வளர்த்துக்கு மரம் வளத்துக்கு செடி கொடியல் வளத்துக்கு வருமானம் கொடுத்து இப்ப ஒரு நாள் இந்த காபீர் வருமானம் முஸ்லிமுடைய கையை குடிச்சு கொண்டு அந்த கூட்டாளி சொல்ற யாரு கூட்டாளி முஸ்லிம் கூட்டாளி பெருமையோடு துனியா கிடைச்சா மனுஷனை கொண்டு விளங்காது நான் தாரி சொல்லி தெரியாது பெருமையோடு சொல்றான் சொல்ற அந்த காபி முஸ்லிம்கிட்ட நான் வந்து பணத்தாலையும் பிள்ளைகளாலையும் உன்னை விட மிச்சம் பெரியவன் ஒரு மனுஷனை சுத்தும் பெரிய பிள்ளைகளை கேட்டு அல்லா சுத்தம் ஆனா ஆனால் சல்லி கையில் அவள் கஷ்டம் ஏதாவது ஒரு வகையில் அவர் பாதிக்கப்பட்டிருப்பார் அன்பான இந்த மனுஷன் காபிர் காபிர் வந்து அவர்கிட்ட சொத்து மீகுது கையில் அடுத்த பிள்ளைக்குட்டியும் மீக்குது பிள்ளை நியமத்தானே பிள்ளைக்குட்டிய முஸ்லி கைய பிடிச்சு பெரியவன் நான் அன்பான சகோதரே பெரியவர்களே அவர் அவர் கேட்கிறார் கூட்டாளி மனிதனே கூட்டாளியே காப்பிரே காப்பிரண்டு சொல்ல கூட்டாளியே இந்திரிய துளியால அந்த மண்ணால ஆண் பெண்ணுக்கு அல்லாகுசால் அந்த சக்தியை கொடுத்தான் அந்த படைச்சான் சும்மாக்க ஒன்னு நல்ல ஒரு பத்தான மனிதனாக எடுத்திருக்கிறான் ரஜுலன் நீ நீ நீ மனிதனாயிருக்கிறாயா என்று முஸ்லீம் காபிரி வழங்கப்படுது அவர் சொல்றாரு நான் நினைக்கிறேன் போன்ற இதெல்லாம் அப்படி ஒரு கால நாசம் காத்து வந்து காசும் மலையும் வந்து தோட்டத்துக்கு ஆபத்தாகி அது நேரத்தில் நீத்துக் கொள்வான் கப்பனி பார்த்து கொள்வான் இந்த முஸ்லிம் சென்ன மாதிரி ஒரு நாள் காத்து வந்து மலை வந்து அவருடைய திராட்சை முந்திரிய பழ கொலையெல்லாம் சீல் பயிரெல்லாம் நாசமாகி ப்டு அந்த நிலம் வழுக்கக்கூடிய நிலமா மாறியா ஸ்டால்வை இப்ப அவர் கைய பெசிஞ்ச கைய நஷ்டமே அநியாயமே அப்ப அந்த முஸ்லீம் சொல்டரா பொருள் உண்ட தோட்டத்துக்கு போக்கல்ல இதா புல் நீ எப்பயாவது உண்ட தோட்டத்துக்குள்ள போசல்ல நீ ஓதிக்கொண்டு போனால் உனக்கு ஆபத் எதிர்பார்க்கிறார் அன்பான சகோதரர்களே இந்த சம்பவம் நாங்க பாகசல் இது காலத்துல காலத்துக்கு முன்னால வந்து நடந்த ஒரு சம்பவமாக தான் அதிகமான முப்பஸ்தீங்கள் இது எழுதுகிறாங்க இதில் என்ன விஷயம் என்றால் அற்பத்தை விளங்கப்படுத்து இவ்வளோ பெரிய பணக்காரன் ஒரு செகண்ட்ல ஏழை ஆகி இவ்வளோ தோட்டம் வச்ச மனுஷன் இவ்வளோ வருமானம் உள்ள வருமானம் உள்ள மனுஷன் ஒரு செகண்ட்ல ஒரு காத்தா வந்து அப்படி அழிஞ்சி ஐய பிசைஞ்சு கொண்டு எனக்கு வந்த நஷ்டமே இது உலகத்துடைய விளையாட்டு ஒரு செகண்ட்ல ஏழையுடைய வாசல போய் திணிப்பாரு பல கால மேலையா பக்கீரா வாழ்ந்த மனுஷன் ஒரு செகண்ட்ல பணக்காரண்ணா பாக்கறது பணக்கான ஆனத்தை நாங்க பாக்குறோம் அதனால இந்த உலகம் ஒன்றுமே கேரண்டி பண்ண என்ன சொல்றான் அல்ல அவங்களுக்கு வருமானம் இருக்குதா சொத்துகள் காப்பீட்டு நீ சொல்லும் இதா குழ்த்த மாசா அல்லா இப்ப சில இடத்துல நான் பார்த்திருக்கிறேன் ஆட்டோக்கள் மாசா எழுதி வீட்டு வாசல்ல வரணும் இமாம் என்ன எழுதி இருக்கிறீங்க சொல்றான் அல்லாஹ் குடுத்த அது ஊடாயிருக்கலாம் வெறுக்கத்தக்க விஷயங்களை பார்க்க மாட்டார் அந்த சுத்த பாதுகாக்க இந்த துவா ஓதணும் என்று சொல்லி இமாம் ரஹமத்துல்ல மனிதனை சொல்லி வார்த்தை இது ஒரு மூமி இந்த உலகம் உலகத்துக்கானா சொத்துதா இது அடுத்தவங்க இதுல கண்படக்கூடாது என்றால் அல்லாஹ் எங்களுக்கு இந்த துவா செல்லித்தார் நீங்க ஓதுங்க நாடின ஒன்றுதான் நடக்கும் இல்லா வில்லா அல்லாவ தவிர வேற சக்திண்ட சம்பவம் இது அதனால சகோதரே பெரியார்களே உலகத்தில் அல்லாஹூ ஜல்லுறான் தான் மக்களுக்கு இந்த துனியா இருக்குதே ரெண்டு விஷயத்துக்காகவே இது கொடுக்குது ஒரு படிப்பினைக்காகவே இந்த உலகம் ஒரு படிப்பினை இந்த உலகம் ஒரு சோதனை உலகம் ஒன்று ஒன்று அல்லப்பின உலகத்தில் பார்த்த கண்தொடரை எத்தனையோ நடக்குது விஷயங்கள் அந்த விஷயத்தை பார்த்து நான் படிப்பின பெறுவோம் இந்த சல்லியால் பேர் சொத்தால் எத்தனை பேர் தந்த வாழ்க்கை எழுந்துட்டான் குடும்பத்தால் அடுத்தவங்களை பார்த்து படிப்பினை பெறும் உலகம் தடி உலகம் சம்பாதிக்கிறதுக்கல்ல எது நல்லா தருவோம் ஒரு ரோட்ல அல்லவேல குறையும் கூட தலைக்கு மேலேயும் தரலாம் என்ன வந்தாலும் ஒரு இபரத் நாங்க மட்டுமல்ல இந்த காலத்துல பணக்காரன் எங்களுக்கு முன்னால் இதைவிட தினியும் மடங்கு பணக்காரன் போயிட்டு வந்து என்ன நடந்துச்சா இருக்கு படிப்பின பெறுவோம் ஒரு மையத்து புலந்தது இந்த மைய மாறி நிலம் எனக்கும் ஒரு நாள் வரலாம் ஒரு மனுஷனு வயசு போவது நோயாளி ஆகிறான் அந்த நோய் எனக்கும் வரலாம் மக்களுக்கு முழங்கால் நோவு மக்களுடைய மூட்டுகள் நோவு இந்த உலகம் என்னது படிப்பினால பாருங்கோ இதை மாறி நிலம் எனக்கும் வரலாம் அதனால சொல்லி உலகம் இது தண்ணியொரு படிப்பினைக்காகவே கண்ணை தொடர்ந்து பாருங்கோ அல்ல செல்றான் அதோட அவனுக்கு எத்தனை சம்பவம் முன்னால நடந்தாலும் அதை பத்தி ஒன்றுமே யோசனை வராது நிம்மதியா தூங்குவான் போறோம் வருவான் இது முன்னாடி ஆனா மூமிங்கள் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குது அந்த நிலம எனக்கும் வரலாம் இந்த நிலம் எனக்கும் வரலாம் படிப்பினோட நடந்து கொள்ள உலகம் தான் இந்த அப்படிப்பட்ட இடம் தான் இந்த உலகம் அதனால உலகம் உண்டு இரண்டாவது சோதனை எாலும் ஒரு பிரச்சனை தான் உலகத்தில் யாரு தான் நிம்மதியா வாழ்றாங்க ஒரு கொஞ்சம் நிம்மதி வந்தாலும் அடுத்த பத்து வீதம் வரும் கவலைக்குள்ள இடம் துக்கத்துக்கு அதனால வெள்ளிக்கிழமனால் குறிப்பா அரசு இந்த சூரா ஓதத்தை ஏன் சொன்னாங்கன்றால் இந்த சூற நாலு விஷயத்தோடு அடங்கப்பட்ட சூற சூரத்து வெள்ளிக்கிழமனால் ஓதனும் முக்கியமான சுண்ணர் சில உலமாக்கல் இந்த சூரத்தை வாழ்க்கையில் விட்டதே இல்லை இந்த சூரத்தை முதலாவது வெள்ளிக்கிழமை அதனால சூரத்துல அடுத்த கிழமை இதனுடைய படிப்பின உள்ளத்தில் இருக்கும் அதனாலதான் உண்டு அல்லாஹு இந்த சூரத்துல அசாபு கவுகலை அவருடைய கூட்டத்தால் பணிவீரர்களுக்கு முன்னாலு நீங்க நீன ஒரு பயன் வெச்சுங்க கால இந்த மாலையா காட்டும் பயன் பயான் முடிச்சு இறங்கினார் உங்களை விட அறிவாளி உலகத்தில் இருக்கிறாங்களா சொன்னாங்க என்னை விட அறிவாளி இப்ப யாருமே இல்லை நான் தான் பெரிய அறிவாளி ஆனா அவங்க சொன்ன சரி அவங்க அந்த காலத்து ஒரு நபி நபி அசும் அஞ்சு நபிமார்கள் ஒரு சொன்ன சரி நான் தான் இப்ப அல்லாட பார்வை பெரிய ஒரு அறிவாளி எனக்கு வணி வருது என்றாலும் அல்லாஹ் அது விரும்பல்ல நான் பெரிய அறிவாளி நான் இது எனக்கு சரியில்லை உடனே அல்ல சின்ன எங்களோட அரியார் இருக்கிறாரு அவர் உங்களை விட அறிவார் உங்களுக்கு அப்படியா அவரை நான் சந்திக்க அவர்கிட்ட நான் சில விஷயத்த படிக்கணும் எப்படி சின்ன நீங்க போங்க கடலோரமா ஒரு மீனோட எடுத்துக்கொண்டு போங்க பொடிச்சி மீனோட எடுத்துக்கொண்டு போங்க அந்த மீன் எங்க பாயுமோ அங்கதான் அவரை உங்களை சந்திச்சுக்கொள்ளி அவர்களும் அவரு மார்சல் ஆகிட்டு சாஞ்சிக்கொள்வோம் ரெண்டு பேரும் அந்த மீனை பொறிச்ச மீன் அத கூட வச்சிட்டு ரெண்டு பேரும் தூங்கினாங்க இடையில யூஷா எழுப்பித்தாலே மீனை பாத்த மீன் அசி அந்த கடலுக்குள்ளுக்குள்ள ஒரு பெணருக்கு தெளிவா இப்ப மூசாலிச எழுமினாங்க இவர் சொல்ல மறந்தா ரெண்டு பேரும் அப்பதான் ஞாபகம் வந்து அங்க புழுந்துச்சு ரெண்டு பேரும் வந்தாங்க அங்கதான் சந்திச்சாஸ்லாம் மூணு சம்பவம் நடந்தது உங்களுக்கு வரையுமா நீங்க பொறுமையோடு கடல் பயணமா செஞ்சாங்க கடல்ல பெய்து கொண்டு நடு கடல்ல எதிர்த்து அந்த கடல் அடி தட்டு பழக கழட்டி எடுத்துட்டான் சொன்னாங்க இப்ப பழகை எடுத்துட்டீங்க உள்ளுக்கு தண்ணி வரும் கடைசியில போறாங்க அங்க போச்சு ஒரு குழந்தைய கொலை செஞ்சாலை பச்சின குழந்தைய கொலை செஞ்சீங்க சொன்னதானே இதே போற கேட்டால் நான் இந்த சோழனை எடுக்க மாட்டேன் அனுப்பிவிடுவோம் மூணாவது போனாங்க அங்க போனால் ஒரு சிவரே ஒரு சிவர் புல போகுது என்றாலும் அந்த விழக்கூடிய சிவரஸ் கையால சேப்பாக்கினான் இஸ்லாம் சொன்னாங்க நீங்க இந்த மாதிரி சல்லிக்கேட்டா தந்திப்பா தான் இந்த சிவர சீராக நீங்க கேட்க வேண்டாம் பிரிக்கிறதுக்கு முன்னால நடந்த மூணு விஷயத்தை அது அல்லாவுடைய ஏற்பாடு அல்லாட ஏவன் நல்ல கப்பலை பார்த்து போரிடங்கள்ல அந்த அரசன் களவாண்டி கொள்ளான் நான் இதுல குறை போட்ட காரணம் கப்பலோடு சம்பாதிக்கணும் அவர் நல்ல கப்பலை பார்த்து பறிச்சு கொண்டார் இதில் நான் ஓட்டி போட்டு அவன் எடுக்க மாட்டான் எனக்கு இல்லாத அறிவுறுத்த ஒரு பெற்றார்க்கு ஒரே குழந்தை அந்த குழந்தையில இரக்கமாகி உமா வாப்பா குபரு போவான் என்றாலும் அல்லாட ஓட நான் கொள்ளு கொண்டன் இந்தால் அல்லாத கடைசி அந்த பெட்டாருக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுத்து அந்த பெண் குழந்தைக்கு அல்லா ஒரு குழந்தையை கொடுத்து அதை ஒரு நபியாக்கான் இதை செஞ்ச அல்லாடைய மூணாவது அந்த சிவரை சீராக்கினது அந்த சிவரை கீழே சொத்து இருந்துச்சு அந்த சிவரை விழுந்தால் அதை களவாண்டி கொள்வாங்க நான் அதை சரி பண்ணினது இந்த குழந்தை பெரிசாய் அல்லாத காட்டி கொடுப்பான் அது அவங்க அதை எடுத்துக் கொள்வாங்க இந்த மூணு காவல்தான் இவர் ரஜினி மனிதர் அவரும் காலத்தை பின்னால வந்தவர் அல்லா தலா முழு உலகத்து அவர் ஒரு நல்ல மனிதர் வடக்கில் இருந்து மேற்குக்கு கிழக்கிலிருந்து தெற்குக்கு சகோதரர்களே சதம் கூட விரும்பல் இப்படி இந்த நாலு சம்பவம் ஈமானுடைய சம்பவங்கள் நாங்க ஆழமாக யோசினையோட இந்த சூறாவோத செல்ல மனுஷனுக்கு ஈமான விஷயம் நினைவு எனவே அன்பான சகோதரர்களே ஏமாந்து எங்கட கா வீணாக்காமல் இதுக்குதான் தலை புரானு தந்திருக்கிறது அது வளமையா ஓதிக்கொண்டு வரக்கூடிய உண்டு அதுல கிளமையில வெள்ளிக்கிழமனால் மாத்திரம் அலி வசல்லம் இந்த சூரத்துக்காக ஓதும்படி ஓது வரும்படி எங்களுக்கு அன்பு கட்டளை செய்திருக்கிறார்கள் அதோ நாங்க இதோ இது வரும் பொழுது நிச்சயம் அல்லா அடுத்த வாரம் வரையில பசாதுகள் மக்களுடைய சலுகை மட்டுமல்ல இந்த சூரத்துடைய பறக்கத்தால எனவே யாழ் எங்களை பாவங்களை மன்னித்தல்வானாக யாள தவறுகளை மன்னித்தல்வாயாக எங்களை கிருப்ப செய்வாயாக எங்களுக்கு யால காட்டுவாயாக யாழ் எங்களை பாதுகாப்பு தருவாயாக பாதுகாப்போட போதைங்களை தோப்பி செய்வாயாக எங்களை முஸ்லிம்களை பாதுகாத்திரியா இல்ல அந்நிய மக்களுடைய கெடுபடியை விட்டு முஸ்லிம்களை பாதுகாத்திரியா இல்ல யால முஸ்லிம்களை நல்ல வழிய கொடுப்பாயாக எங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியை மகிழ்ச்சியா தருவாயாக எங்களோட குடும்பங்களும் யால நிம்மதியை கொடுப்பாயாக எல்லோரும் இந்த உலகத்திலேயால சாலிகான மக்களா வாழ வைப்பாயாக ஆமின் ஆமின் வலமதுல்லா